तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமகமீய்சேத்தி சம்பவ வாசுதேவோத்தரி அப்படிங்கிற யோகியானவர் தொடர்ந்து பேசுகிறார் உபதேசம் பண்ணுகிறார் காமகர்ம பீஜானாம் எஸ்ய சேத்தசி ந சம்பவா காமான்னு சொன்னால் ஆசை கர்மான்னு சொன்னால் செயல் பீஜானாம் காமகர்மங்களுக்கு பீஜம் என்னதுன்னு கேட்டால் வாசனைகள்ங்கிறார் ஏற்கனவே நம்ம அனுபவித்ததோட வாசனைகள் திரும்ப திரும்ப நமக்கு ஆசையை பண்ணி செயல் புரிய வச்சு திரும்ப திரும்ப சுகதுக்கங்களை அனுபவிக்கும்படி செய்கிறது காமகர்மத்தினுடைய பீஜம் என்னன்னு கேட்டால் வாசனைகள் என்று ஸ்ரீதரர் இதுக்கு அர்த்தம் சொல்கிறார் காமகர்ம பீஜானாம் அப்படின்னா காமகர்ம வாசனானாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எஸ்ய்சேத்தி न சம்பவத்தி யாருடைய மனசில் தோன்றதே கிடையாது வாசனைகளே இல்லை காரணம் என்னென்னா வாசுதேவ ஏக்க நிலையஹா மனசு முழுக்க வாசுதேவன்தான் நிறைஞ்சிருக்கான் அகண்டாக்கார பிரம்மவர்த்தின்னு அத்வைத சித்தாந்தத்தில் சொல்கிற மாதிரி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபாக பகவான் கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் பகூனாம் ஜன்மநாமத்தை ஜானவான்மா பிரபத்திய வாசுதேவசர்வமி சமஹாத்மா சுர்லபா அதேமாதிரி வாசுதேவ ஏக நிலையா அந்தக்கரணம் முழுக்க வாசனைகளே இல்லாமல் வாசுதேவமயமாக ஆனந்தமாக இருக்கிறது எதுலேயும் ஆசை வர்றதில்லை ஆசை இல்லாததுனால செயல்கள் இல்லை செயல்கள் இல்லாததுனால சுகதுக்கங்கள் இல்லை ஆக கர்மா பண்ணினா அதுக்கு பலன் கர்மஃபலன் வரும் அந்த கர்மபலன்களெல்லாம் ஒன்றும் தெரியறதில்லை சரீரம் இருந்தாலும் கூட பிராரப்த கர்மத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கரணம் முழுக்க வாசுதேவாத்மகமாக இருக்கிறது அப்பேற்பட்ட பக்தனை பாகவதோத்தமன் என்கிறார் சவை பாகவதோத்தம ஸ்ரீதர் வியாக்கியானத்தில் இது பற்றி சொல்லுகிறார் ராஜா கேட்டார் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பகவானுடைய பக்தனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதை பாகவதம் ப்ரூத பாகவதனை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோங்க அவனுடைய தர்மம் என்ன எத்தகையவனாக அவன் இருக்கிறான் மனிதர்களிடையே அவன் எப்படி பேசுகிறான் எப்படி நடக்கிறான் எந்த அடையாளங்களை கொண்டு அவன் பகவானுக்குப் பிரியமானவனாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வது என்று கேட்டார் இதில் தான் அந்த விஷயம் முடியறதுங்கிறார் ஸ்ரீதரர் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் கிரஹீத்வாப்பி இந்திரியை அர்த்தான் யோநத்வேஷ்டி நஹ்ஷியதி விஷ்ணோர் மாயாமிதம் பசியன் சவை பாகவத்தோத்தமாக தேகேந்திரிய பிராணமனோதியாம் யோ ஜன்மாப்பேயு தருஷ கிருச்சிரை சம்சாரதமரவிமுகியமானர் பாகவத்திரதானீஜா எஸ் சேத்தசம்பவா வாசுதேவில சவைபாகவோத்தமாக ஆஹ இந்த மூன்று ஸ்லோக்கங்கள் வாயிலாக மோக காமாதிரிதரதி அவன் எப்படி நடக்கிறான்னு கேட்டத்துக்கு இது அர்த்தங்கிறர் எதாச்சரேத்த உத்தரமு அவன் எப்படி நடக்கிறான்னு நிமிச்சக்கரவர்த்தி கேட்டதுக்கு இந்த மூணு ஸ்லோகங்களில் பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுகிறார் ஸ்ரீதரர் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆனால் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீதரர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ அந்தபடி நம்ம பார்த்துருக்கோம் ந காம கர்ம பீஜா நாம் எஸ்ய சேத சி சம்பவ